மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறைசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை புலவர் திரு ஜெகதீசன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாதையேற்பைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறனடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லம் இப்பொருளுக்கடியேன் விரிபுழு சுள் குன்றையார் விரமின்ட கடியேன் அல்லிமென் உள்ளார் அவர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே நம்பி அறி பத்தர்கடியேன் ஏநாதிநாதந்த நடிகார்குமடியேன் கலைமலிந்தி கண்ணப்பர்கடியேன் கடவுரிற்கனை அந்த நடிகார்கும் அடியேன் மலைமலிந்த தூள் மண்ணல் மான கஞ்சாரன் ஜாத வாக்காயனடியார்க்கும் அடியேன் மறைமலிந்த பெருமான் சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த நில உலகத்தில் காரணம் இந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்காகவே அவர் பிறந்தார் என்று சொல்லுவார் திருத்தொண்ட தொகை ஒரு பாட்டை சொல்லும் பொழுதுலாத பாட்டு சொல்ல முடியும் அல்லவா முடியும் அல்லவா ஆமா இது இல்லாத பாடல்கள் தான் தேவார திருவாசக பன்னீர் திருமுறைகள் ஆமா இந்த திருமுறையை சொல்லுவதற்குத்தான் சுந்தரர் பிறந்தார் சேக்கிரார் எழுதி வைக்கிறார் சைவ உலகம் எண்ணி பார்க்குமா இந்த சொல்லை பார்த்திருந்தா சைவத்தை இவ்வளவு மட்டமாக நினைப்பார்களா சைவர்கள் இவர்கள்லாம் சைவர்கள் தானான்னு சந்தேகம்தான் எனக்கு ஆமா அதத்தான் சொன்னார் இந்த பிரசங்கதாரி அவர் பேர் என்ன ஒரு வக்கீல் ஒருத்தர் பேசுவார் அவர் பேர் என்ன நல்ல பேச்சாளி ஆதாரி பிரசாத் இல்ல இப்ப இருக்காரு செத்து போயிட்ட அவர் சொன்னாராம் இப்ப இருக்கிறவர்கள் சைவர்கள் இல்ல சமணர்கள் அப்படின்னாராம் சமணர்கள் சைவ வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஆமா அதுதான் உண்மை என்பது என்னுடைய கருத்து பொய்மை சமய சைவர்கள் இப்ப இருக்கிறவர்கள்லாம் என் மேல யாரும் கோவப்படாதீங்க திருத்தொண்ட தொகையில பாருங்க சில பேருக்கு ஒரு வரி முழுசா சொல்ற திருநாவுக்கரசரை சொல்லும் போது செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்றாருக்கும் அடியேன் இந்த மாதிரி வேற ஒருத்தருக்கு சொல்லல எண்ணணும் எண்ணி பார்க்கணும் அதே மாதிரி அந்த இன்னொருத்தருக்கு சொல்லும் போது தெரிஞ்சான சம்பந்தரை சொல்லும் போது வம்பரா வரிவண்டு மனநார மலரும் மதுமலர் கொந்தையான அடியலார்பேனா எம்பி நான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு ஒன்ற வரி சொல்லிவிட்டார் அவரு இவருக்கு ஒரு வரி சொன்னார் அவருக்கு ஒன்னரை வரி சொன்னார் நீங்க நினைக்கலாம் ஒன்னரை வரி சொன்னார் பெரியவர் ஆயிடுவாரான்னு கிடையாது பெரியவர் ஆனதுனாலதான் அவருக்கு ஒன்னரை வரியில சொன்னார் அல்லவா ஆமா பெரியவர் ஆனதுனாலதான் அவருக்கு ஒரு வரி சொன்னார் அவரை விட பெரியவர் சிறிய சம்பந்த ஒன்னரை வரி சொன்னார் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் எம்பி நான் சம்பந்த முடியேன் ஏதர்களை முடியும் நம்பி நான் திரு மூலாடியா இருக்கும் அடியேன் நாட்ட மிகுதண்டிக்கும் அடியேன் அம்பனான் சோமா சிமாறனுக்கும் அடியேன் அம்பான காலே ஏன் கொண்ட வளமுறையால் கடலே வரவாது கல்லறிந்த தாக்கியற்கும் அடியேன் சீர்குண்ட பொழுவள்ள சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டின் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்குண்டிச்சரிவார்கும்டியேன் கடற்கணநாதன் அடியார்க்கும் ஆர்குண்ட வேர்கூற்றம் கலந்தைக்கு அடியேன் ஆரூரன் ஆரூர் இளம் மனுக்காளே சில சைமன்கள் நினைக்கிறான் ஏதோ சைவர்களுக்காக பாட வைத்த பாடல் கிடையாது சைவர்களுக்காக பாடி வைத்த பாடல் அவன் அறிவில் அறிவில்லாதவன் அர்த்தம் நாட்டு பெரியவர்களை சொன்ன பாடல் இது நாட்டு பெரியவர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டது இது அல்லவா ஆமா செங்காட்டங்குடிமே சிறு தொண்டர் கழிய ஐயா சாப்பாடு போட மாட்டேங்கிறான் ஐயா சோறு பெரு போட மாட்டேங்கிறான் பிள்ளைக்கரியை அறிந்து சோறு போட்டான்னு வரலாறு இருக்கிறது பைத்தியக்காரன் சொல்ற சைவ கூட்டம் இன்னைக்கு இருக்கு தெரியுமா ஆமா தேவாரம் படிக்கிறதே தவறுன்னு சொல்ற கூட்ட சைவ தலைவர்கள் இருக்காங்களே சைவத்தில் இருக்கிறானே அல்லவா ஒரு கிறிஸ்டின் சொல்லுவானா பைபிளை பத்தி தவறா சொல்லுவானா சொல்ல மாட்டானே ஆமா ஒரு முஸ்லீம் சொல்லுவானா குரான் சொல்லிருக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டான் வெட்டி போட்டாலும் சொல்ல மாட்டான் சொல்லிக்கிட்டே தெரியுதான் அல்லவா ஆம் நீங்க கொஞ்சம் விழிப்பாக இருங்கள் நீங்களாவது விழிப்பாக இருந்தால் அந்த சைவ உலகம் கொஞ்சம் வாழும் இன்னைக்கு சைவத்தில் இருக்கிற தலைவர்களை நம்பி நம்ம வாழ முடியல ஆமாம் நீங்களாவது கொஞ்சம் தப்பிச்சு கொள்ளுங்கள் சிறப்புறிக்கும்ேன்ங்காட்டம் குமைய சிறு தொண்டற்கடியேன் கார்குண்ட கொடைக்கடறி சரிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதியார்க்கும் அடியேன் ஆர்குண்ட வேர்கூற்றம் கலந்தை கோணடியேன் ஆரூரூரே அம்மான் காளே கொடிமை இல்லாத பொலவர்க்கும் அடியேன் பொழுக்கருவூர் துஞ்சியோழர்க்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையடியேன் விருதிரை சூழ்கடனாக அதிபத்தற்கடியேன் கைதடிந்த ஒரு சிலையான் கலி கம்பன் கலியன் கடச்ச திவிரியர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரே திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்த ஜாதி என்று பார்க்காமலே பாடி வச்சர் திருநீர கண்டத்து குயவனார் எடுத்த எடுப்பு சொன்னவர் அவர் இல்லையா ஆமா வேளாளனும் உண்டு பார்ப்பனும் உண்டு சிவாச்சாரியாரும் உண்டு செட்டியாரும் உண்டு பிள்ளைகளும் உண்டு எல்லா ஜாதியிலும் பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு விளக்கிறதுக்கு வந்ததுதான் திருத்தொண்டு தொகை இன்னைக்கு மத தலைவராயிருக்கிறவன் ஜாதியை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சான் இவன் மதத்தலைவராய் இருப்பதற்கு லயக்கும் நாங்கள் என்னுடைய கேள்வி இல்லையா ஆமா கடவுள் காப்பாற்றுவானாக அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் கரைக்கண்டம் கடறடியை காப்பு கொண்டிருந்த கணம்புல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் இறை கொண்ட சிந்தையா நெல்வேலி வென்று சீர் நடுமார் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட சம்பவம் உலகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேன் நம்பி முனையிடுவார்க்கடியேன் ஆரூனா காடு கரை கொண்டிருந்த கணம்பு நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறைகுண்ட சிந்தையால் நெல்வேளிவென்ற நிந்த செய்ய நெடுமாறு அடியார்க்கும் அடியேன் துறை குண்ட சம்பவளம் சோதி தொன்மையிலே வாயிலான அடியார்க்கும் அடியேன் அரைக்ண்ட வேல் நம்பி முன்னிடுவார்க்கடியேன் அம்மான காடு பாரதி சொன்னார் சேமமுற வேண்டும் என்னில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழை தெரு தெருவுதோறும் பாடு அப்படின்னு தெருவுதோறும் பாடினவது யாரு யார் யா பண்ண திருப்பாதிரி புள்ளி ஊர்ல இருந்த ஞான பான்னாரு பெரிய சொற்பொழிவாளவர் தான் ஒத்துக்குறதான் பெரிய அறிவாளி தான் தெருவில் என்ன பேசுனாரு தெருவில் பாட தெரியுமா அவருக்கு தெரியாது வாரியா இருக்கு பாட தெரியும் வாரியா தெருவில் பாடிக்கொண்டிருந்தவர் தான் அவரு திருப்புகழ் திருப்புகள் பாடி இருந்தார் திருப்புகழுக்கு விளக்கன்னு சொன்னார் கேட்டவங்கலாம் நல்லா இருந்தது ஐயோ அது மேடையில உட்காந்து சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் அப்புறம் மேடையில ஏத்தி விட்டாங்க அவரை தெரியுமா அவர் நின்னுகிட்டு தான் பேசுவாரு ஆதியில யாருக்காக தெரியுமா இங்க ஏன் நின்னுக்கிட்டு பேசிதான் பழக்கம் அவருக்கு தெருவுர்ல மேடையிலும் தெரு நின்றுகிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தார் கடைசியில முடியாத காலத்துல தான் கீழே உட்கார்ந்து பேசினார் அவர் தமிழை தெழிக்க செய்தவன் ஒத்துக்கிறேன் நல்ல பேச்சாளிதான் நல்ல அறிவாளி தான் பாட தெரியுமா தெரியாத சத்தியசீனம் நல்ல பேச்சாளி தான் ஒத்துக்கிற பாட தெரியுமா தெரியாத தெருவில் பாடினவர்கள் ஓதுவார்கள் சுந்தரமூர்த்தி ஓதுவார் அடங்கலுமுறை கணபதி தேசியர் அடங்கல் முறை அருணாதர் ஐயா சுந்தரேச தேசியர் சுப்ரண முதலியார் ஆயிரம் ஆயிரம் பேர் தெருவில் பண்ணவர்கள் தெரியுமா அதத்தான் சொன்னார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் தமிழை பரப்புவதற்கு இசையை எடுத்துக்கொண்டார் யாரு சம்பந்தர் அதை சிறப்பித்து சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு அல்லவா ஆமா தமிழை பரப்பியவர்கள் ஓதுவார்கள் ஓதுவார்களை இழிவாக பேசுகிறார்கள் அது கடவுளுக்கே பொறுக்காத விஷயம் ஆமா எதற்காக சொல்லுகிறேன் சொன்னா நீங்களாவது ஓதுவார்களை கொஞ்சம் ஆதரித்துக் கொள்ளுங்கள் அந்த புண்ணியம் உங்களை தெருவா பாடி பாடி பாடிதான் திருஞான சம்பந்த சைவ சமயத்தை வள வளர்த்து வச்சார் தெரு தெருவா பாடிதான் திருநாவுக்கரசர் வளர்த்து வச்சார் சுந்தரர் வளர்த்து வச்சார் மாணிக்கவாதர் வளர்த்து வைச்சார் தெரியுமா ஆமா என்னுடைய அறுபத்தி நாலு வயசுல எத்தனை நான் ஊர்ல தெருவில் பாடியிருப்பேன் எனக்கு சொல்ல தெரியுமா தெரியாது பதினெட்டு வருஷம் சேர்ந்தாப்புல சேம்புறதுக்கு பாடப்போனே நான் காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் வீதியில பாடுவேன் வீதியில பாடுவேன் பத்து நாளைக்கு தெரியுமா இந்த வெயிலும் பாடுவேன் இந்த பனியிலையும் பாடுவேன் இந்த வெயிலையும் பனியிலையும் பாடி தூடேர்ன சாரியில்தான் இந்த வயசு வரைக்கும் பாடுது தெரியுமா ஆமா பனியில் வெயில் நீ பாடம் போட்டு எடுத்து விட்டான் கடவுள் என்ன கடல் சூழ்ந்த உலகலான் காக்கின்ற பெருமான் காடவர்கள் யார்க்குபடியே மடல் தூழ்ந்ததான் நம்பி இடம் கழிக்கும் மன்னவனாம் தெரி துணிதன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புரியுதன் மேல் அரவாடாடி கொன்னடிக்கே மனம் வைத்தபோது அடல் சூழ்ந்தவே நம்பிக்கோட புனைக்கோடியே பத்தராய்ப்பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவாரடியார்க்கும் அடி சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் இருவாரும் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போ திருமேனி தீண்டுவார்க்கடியே முனிபற்கும் அடியேன் அப்பாரு வழி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் மன்னியதில் மறை நாவன் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்ட இந்த திருண்ட தொகைதான் தான் சேக்கிழாருக்கு அடிப்படை நூல் இதை வச்சுதான் அவர் பெரிய புராணத்தை பாடினார் சொல்லுவார் சேக்கிழார் பெறுமார் திருத்தொண்ட தொகையை நான் எடுத்துக்கொண்டேன்னு அவர் சொல்லலை அவர் வாக்கில எப்படி வந்தது தெரியுமா திருத்தொண்ட தொகை தொழப்பட்டதாம் அந்த திருத்தொண்ட தொகைன்னு சொல்லுகிறான் கும்பிட்டேன் பெரிய புராணம்னு ஒரு நூலை எழுதுவதற்கு எனக்கு தகுதி வந்ததுன்னு அவர் இப்ப இருக்கிறவன் கும்பிடுறானா திருத்தொண்ட தொகையை சொல்றானா சொல்ல விடுறானா சொல்றவனையும் சொல்ல விடுறதுல கேட்கிறவனையும் போட்டார்கள் கடவுள் காப்பாத்தும் ஏழாவது நூற்றாண்டிலே சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய இடர்பாடு வந்தது அப்போ நல்ல வேத விற்பன்னர்கள் இருந்தாங்க தமிழ் விற்பனர்கள் இருந்தாங்க சொற்பொழிவாளர்கள் இருந்தாங்க வைத்தியத்தில் இரு வேத விற்பன்னர்கள் இருந்தாங்க தமிழ்லேயும் பெரிய விற்பனர்கள்லாம் இருந்தாங்க இந்த சைவ சமயத்தை காப்பாற்ற முடியவில்லை சீர்காழியில இருந்தார் திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத கிருதையர் நேர தோழி தோணி மலையில தோணியப்பர் இருக்காரு விண்ணப்பம் செய்தார் சுவாமி படிச்சிருந்தா சரி இல்லைன்னா வீட்டுல போய் படிச்சு பாருங்க இந்த தர்மபுரம் சொன்னது சரியா அல்லது உடறாரான்னு கேட்டுங்க எடுத்து பாருங்கோ திருஞான சமுந்திர புராணத்தை எடுத்து பாருங்க போய் சாமியிட்ட சொன்னார் சுவாமி இந்த சைவ சமயத்தை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை காப்பாற்றக்கூடிய பிள்ளையை ஒன்று எனக்கு கொடுன்னு கேட்டார் ஆமா அப்பந்தர் பிறந்தார் அதனாலதான் தன்னுடைய அருள்னால பிறந்த குழந்தை ஆனதுனால தான் அவருக்கு பொற்கால் தோனியப்பர் ஆமா தான் கொடுத்த பிள்ளை செய்தார் அப்படி இவருக்கான இந்த பையன் இவரு இவரு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க தாத்தா என்ன பண்ணாரு டெய் உனக்கு இந்த படிப்பு எல்லாம் ஆகாதுரா மக்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரி தொழில் செய்தா காசு சம்பாதிக்கலாம் வாடலாங்கிறத நான் சொல்றேன் உனக்கு கேளு மெடிக்கல் படி மெடிக்கல் ஸ்டோர் பை அத தாண்டா நீ தயாராவே கேளுங்க இதை உட்காந்துட்டு ஆமான்னு சொல்றான் பாருங்க இவனை மெடிக்கலுக்கு படிக்க வச்சு மெடிக்கல் ஸ்டோர் வைக்க சொல்லி அவனை தயார் பண்ணி விட்டார் இவங்க தாத்தா நூறு வயசு இருந்தார் அந்த மாதிரி அவர் கொடுத்தார் பிள்ளையை அந்த பிள்ளையதான் பொன் பான் கொடுத்தார் பொன்னால் செய்த தாவம் கொடுத்தார் முத்துச்சிபிகை கொடுத்தார் மதுரையில அவர் செய்ய போன வாதங்கள்ல கூட இருந்து காப்பாற்றி விட்டான் சம்பந்தரை காப்பாற்றி விடல சைவத்தை காப்பாற்றி விட்டான் சைவத்தை காப்பாற்றியது தனியான தேவாரம் நினைவு இன்னைக்கு இருக்கிற சைவ சைவ தலைவர்களுக்கு நினைவு மறந்து போயிட்டாங்க மறந்து போனதோடு நினைக்கிறவனையும் நினைக்காம இருக்க பண்றாங்க வாழ்வார்களா வாழ வேண்டியது தானா இவர்கள் நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு திணியான சம்பந்தரை பத்தி நான் சொல்ல வரல திருநாவுக்கரசரைத்தான் சொல்ல வந்தேன் வெள்ளிக்கிழமை திருநாவுக்கரசருடைய திருநாவுக்கரசருடைய நினைவு நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திருஞ்சா திருநாவுக்கரசரை சொல்லணும்னு தான் எனக்கு பிபி இருக்கு கற்கரை குறையுது நேற்று டாக்டரை வீட்டுல போய் ரெண்டு நாள் இருந்து ரெண்டு ஊசி போட்டுக்கிட்டு வந்து சேர்ந்தேன் இன்னைக்கு எந்திரிச்சு நடமாடுங்கனான்னு நான் நினைச்சேன் எந்திரிக்க முடிஞ்சது தமிழ்சை சங்கத்துக்கு போயே தீருமே அப்படின்னு வந்துட்டை நிர்வாக நடுமத்துல மயக்கம் வந்து நிறுத்தி எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் சொல்லு கொஞ்சம் வரைக்கும் போயிட்டாரு ஆமா என்ன காரணம் என்ன காரணம் தமிழ்ச்சங்கத்தை கொடுத்திருக்கிறாங்க எனக்கு கோடி கோடியா கட்டடத்தை கடவுள்கள் அவருக்கு நான் பாட வந்தேன் நான் வரலன்னு சொன்ன இன்னைக்கு போன் பண்ண அவங்க திரும்பி போயிடுவாங்க செய்யலாமா ஒரு வாரத்துக்கு முந்தியே நான் சொல்லியிருந்தேன்னா நியாயம் இன்னைக்கு காலையில் சொன்ன என்ன நியாயம் முடியாது நான் விழுந்தாலும் தமிழ்ச்சங்கத்துல போய் தான் விழுவேன் அப்படின்ட்டு வந்துட்டு பேசாம நீங்க வாங்க வேண்டாண்டாப்பா நான் பஸ்ல ஏறி வந்துடுறேன் அங்க வந்ததுக்கு அப்புறமா நீ கிட்டே இருந்து எனக்கு உதவி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு வந்த சொன்னா இல்லை கேளுங்க ஆமா இப்ப திருநாவுக்கரசை ஓரளவுக்கு உங்களுக்கு நான் நினைவு ரசவார சம்பந்த மூணாவது சுந்தரர் இதை வரிசைப்படுத்தி எடுத்து வச்சாம் பாருங்க ஒரு புண்ணியவாங்க ஒரு புண்ணியவாங் எத்தனை கோடி மலர்களை அவன் திருவடியில போட்டாலும் தாகும் ஆமா வருஷப்படுத்தி எடுத்து வச்சது யார் நம்பி ஆண்டார் ஆமா அந்த பெருமான் தான் திருஞான் சமுதர தேவாரையும் படித்து பார்த்தார் திருநாவுக்கரசவாரத்தையும் படித்து பார்த்தார் சுந்தர தேவாரத்தையும் படித்து பார்த்தார் ஆஹா இது இப்படித்தான் இந்த வரிசையில் இருக்கணும்னு சொல்லி கரெக்ட் பண்ணி வச்சவரு நம்பி நம்பி அவருக்கு உதவியாக இருந்தவர் தான் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் காலத்தில் நாற்பது ஓதுவாரை வச்சு கோயில்ல பாட சொன்ன அந்த புண்ணியவான் யாரு ராஜராஜ சோழன் நாப்பது ஓதுவார் நீ ஓதுவார்களே இல்லாம சைவ சமயம் வளர்ந்துகிட்டு அநியாயம் எங்க நடக்கும் நீங்க சிக்கி விடாதீர்கள் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பம் திருநாவுக்கரசர் ஏதோ சிறு ஏதோ ஒரு காரணத்துல தான் பிறக்கிறோம் நாமெல்லாம் ஆமா போன ஜன்மத்தில் ஒரு வாக்கீசர் முனிவர் எந்த பெயரோடு இருந்தார் என்றும் வாக்கீசர் தான் இந்த ஜென்மத்தில் திருநாவுக்கரசர் எந்த பெயரோடு இருந்தார் என்று ஒரு பழைய வரலாறு சொல்லுகிறார்கள் அது ஓரளவுக்கு உண்மையமும் கூட இந்த திருநாவுக்கரசர் தமிழராக பிறந்தபோது பண்டூட்டிக்கு அருகாமையில திருவாங்கூர் திருவாமூர் அப்படிம்பார் தெய்வ செக்கிழார் பெருமாள் திருவாங்கூர் திருவாமூர் அந்த ஊர் பேரை சொல்லி புண்ணியத்தை கட்டிக்கொள்றான் அந்த செக்கிழார் பெருமான் அந்த ஊர்ல புகழனார் மாதினியார் என்ற தம்பதியாருக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை முதல் குழந்தை தான் பெண் குழந்தை அது திலகவதியார் திருநாவுக்கரசற்கு குருநாதன் தான் திலகவதியார் அது உங்களுக்கு தெரியும் தானே இல்லையா அவர்தான் பஞ்சாட்டனும் ஓதி விபூதி கொடுத்து இந்த சைவ சமயத்துக்கு திருப்பிய பெருமை திலகவதியாரை சார் அல்லவா ஆம் இரண்டாவது குழந்தை நிறைய படித்தார் நிறைய படித்தார் சைவ நூல்களெல்லாம் படித்தார் ஏதோ விதிவசத்தால் சமண சமயத்தைச் சேர்ந்தார் விதிவசம் என்று நான் சொல்லிவிட்டேன் சேர்க்கிழார் அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லது வேற ஒரு சமயத்துக்கு போயிட்ட அவ்வளவுதான் மனைவி சரியாக நடந்திருப்பாளே ஆனால் கணவன் வேற ஒருத்தியை நாடி இருக்க மாட்டான் மனைவி வீட்டுக்கானோடு ஒத்து போயிருப்பாளே ஆனால் இவன் இன்னொருத்தையை தேடி இருக்க மாட்டான் அல்லவா இதை உலகியல்ல நாம் பார்க்கிறோம் அல்லவா அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிவினர் சைவத்தில் ஆதரவு இல்லை என்பது ஒரு பக்கம் இன்னொரு சமயத்தையும் பார்ப்போமே என்று அவர் எண்ணினார் நான் கூட சில வேளையில நினைப்பேன் தேவாரத்தை தான் ஓரளவுக்கு நாம பாட தெரிஞ்சுக்கிட்டோமே பைபிள் போன்ற நூல்களை நாம பாடி கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு நினைத்தேன் நினைத்தது உண்டு ஆனால் நான் நல்ல அங்க போகல தெய்வத்தோடு இருந்து விட்டேன் சிவன் என்னை காப்பாற்றி விட்டான் அவ்வளோதான் வேறொரு மதமும் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கத்தான் அவர் சமணத்துக்கு போனார் அதை சிவன் அருள் தாழ்த்ததுனால அங்க போனார்னு சொல்லிவிட்டார் தெய்வச்சே கிழார் பெருமா கௌரவமா சொல்லிவிட்டார் நான் மயக்கத்துல தான் பாடுகிறேன் மயக்கத்துல தான் பேசுகிறேன் ஆனா தப்பா சொல்ல மாட்டேன் தப்பான கருத்து என்னுடைய வாயில வராது அறுபது வருஷமா என்னுடைய நாக்குல தேவாரம் ஓடிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தப்பா வருமா என் நாக்குல ஒரு காலமும் வர்றது போனார் அந்த சமயத்துக்கு போனார் அந்த சமய நூல்கள்லாம் நல்லா படித்தார் அந்த சமயத்தில் அவர் பெரிய ஞானியாக குருநாதனாக தர்மசேனர் என்ற பெயரோடு இருந்தார் முடியுமான்னு நீங்க கேட்கலாம் அறிவுடையமன் எப்படியும் செய்வோம் இல்லையா தண்டமானி தேசிகர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் தேவான நன்றாக பாடிக்கொண்டுதான் இருந்தார் வீதியில திருப்பூல நன்றாக பாடுவார் திருப்பூர் தண்டமானினே அவருக்கு பேர் சின்ன பிள்ளைல நன்றாக அவர் பாடியதை காஞ்சிபுரத்திலிருந்த நைனா பிள்ளை கூட மறைந்திருந்து கேட்பார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரிய சாம்ராட் யாரு காஞ்சிபுரம் அப்படி பாடிக்கிட்டு இருந்தார் பட்டினத்தார் என்று ஒரு அப்புறம் மதுரையில ஒரு தேவார பாடசால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தண்டமான் தேசியருக்கு வயசு பத்தம்பது பட்டினத்தார் என்று ஒரு சினிமா எடுத்தான்னு ஒருவன் பிக்சர் அதுக்கு சுந்தரமூர்த்தி ஓதுவார வச்சு அந்த சினிமாவை எடுத்தான் சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு திருநெல்வேலியில் ஒருத்தர் பெரிய சாமராட் தேவாரம் பாடுறதுல சுந்தரமூர்த்தி ஓதுவார் மாதிரி பாட முடியாது என்று சொன்னவர்கள் உண்டு அந்த காலத்தில் அவரை தெரிந்தவர்கள் இங்கே மிகவும் குறைவு இதுமூர்த்தி ஓதுவார யாருக்கு தெரியும் ஒருத்தருக்கும் தெரியாது ஆமா பெரிய சாமராட் அவரை போல பாட முடியாது என்று சொன்னார்கள் அந்த காலத்தில் எனக்கு தெரியும் எனக்கு பேசி எண்பத்தி அல்லவா இந்த வைகாசி விசாகம் தான் எண்பத்தி அவரை வச்சு எடுத்தாங்க எடுத்து ஒரு ரீல் ரெண்டு ரீல் எடுத்து அதை போட்டு பார்த்தாங்க நல்லா இல்ல போட்டு பார்த்தாங்க நல்லா இல்ல இந்த வேல் பிக்சருக்கான நல்லா இல்லையே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த வேளையில மாரியப்ப சுவாமிகள் மதுரையில ஒருத்தர் இருந்தார் அவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மதுரை மாரியப்பு சுவாமிகள் பெரிய முருக பக்தர் அவர் திருப்பூர் பாடினாருன்னா அத்தனை பேரும் அழுதுகிட்டே கேட்பாங்க அவர்கிட்ட போய் கேட்டாங்க அவர் சொன்னாரு இந்த மதுரையில பாடசால தண்டமாணின்னு ஒரு பையன் பாடிட்டு இருக்கிறான் நல்லா இருக்கும் அவனை போட்டு எடுத்து பாருங்க அவரை போட்டு ரெண்டு ரீல் எடுத்தாங்க எடுத்து பார்த்தா நல்லா இருந்தது இந்த கையில இந்த கரும்பெல்லாம் கொடுத்து தாடி வீச எல்லாம் வச்சு எடுத்து பார்த்தாங்க பொருத்தமா இருந்தது வச்சு எடுத்துட்டான் அந்த சினிமாவை நானே பார்த்தேன் தமிழ்நாட்டு மக்கள் பூரா பார்த்தார்கள் எத்தனையோ பேர் பரதேசியா ஓடிப்போன அந்த சினிமாவை பார்த்துட்டு ஆமா எனக்கு தெரியும் நான் அழகா பாடிருக்கார் தெரியுமா அவர் பின்னால தமிழ்சை இயக்கத்துல அண்ணாமலை செட்டியாரோடு சேர்ந்து தமிழ்சை சங்க தமிழ்சைக்கு மிகவும் பாடுபட்டார் பாடுபட்டவர்கள் தண்டவான தேசிய எம் கே தியாகராஜபகதர் கே பி சுந்தராம்பாள் எம் எஸ் சுப்பலட்சுமி இவங்கள்லாம் தமிழ்சைக்காக மிகவும் பாடுபட்டவர்கள் ஆமா அண்ணாமலை செட்டியாருக்கு அவர்கள் தான் வலது இருந்தார்கள் எம் கே தியாகராஜபகதர் ஒரு பெரிய சினிமா நடிகர் தமிழ்நாட்டில் அவரை தெரியாத இடமே கிடையாது பாகவதர்ன்னு சொன்னால் தியாராஜ பகதர் தான் அப்படி இருந்த காலம் அவரை போய் அண்ணாமலை செட்டியார் கேட்டாராம் நான் தமிழிசை தங்க தமிழிசை மகாநாடு நடத்தப்போறேன் அதுக்கு நீ வரணும் அப்படின்னு அப்ப தமிழ் தியாராஜ பகதர் தெருவில் வந்தாருன்னா ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் நின்று பார்க்கும் அவரை ஆமா நான் பார்த்து இருக்கிறேன் எப்படி பெருவில கார்லயோ என்னமோ இந்த தேராஜபாரு வந்தாருன்னா அவரை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும் கச்சேரி வைக்கணும்னு சொன்னா போலீஸ்ல பர்மிஷன் வாங்கணும் அப்பதான் அவர் கச்சேரி வைக்க முடியும் கச்சேரி வச்சான்னு சொன்னா போலீஸ்ல டிசூஸ் பண்ணிடுவோம் அந்த கச்சேரிய அவ்வளவு ஜனம் கூடும் ஜனங்கள் கூடி போயிடும் தங்கமான தங்கமான நின்னடா மனுஷனா இவன்டா அவன் ஏதோ செலுலாயிட்டு பொம்மை நிக்க சொல்லுவாங்க ஆமா அப்படி ஒரு அழகன் மூணு மணி நேரம் ஓய மாட்டார் அண்ணாமலை சித்தியாரே தமிழன் தமிழிசைக்கு பாடுபடுற நீ எங்க மகா வச்சாலும் என்ன கேட்கவே வேண்டா நீ போட்டுக்குள் நான் வந்து பாடுறேன் என்னான்னு சொன்னாரம் பெறாத காலம் வெள்ளைக்காரன் சொன்னானா ராவ் சாஹிப் பட்டம் கொடுக்குறேன் உனக்கு எம் கே தியாகராஜ பகதருக்கு எனக்கு நான் வாங்க மாட்டேன் ஒரு வெள்ளைக்காரன் கையினால எனக்கு பட்டம் வாங்க முடியாது தேவையில்லைன்னு தூக்கி எஞ்சிவிட்டான் எவனாவது செல்வானா சொல்லுவானா கிடைச்சா போங்கிட்டு போடுவோம் கடைசியில் நான் ஒரு விளாட்டு தரேன் ஒரு இடம் ஒரு தோட்டம் தரேன் அதையாவது வாங்கிக்க சொன்னானா அந்த கவர்னர் சரி அதை குடும் சொல்லி வாங்கி ஒரு பெண்கள் ஹைஸ்கூலுக்கு எழுதி வச்சாருன்னு கேள்வி எம் கே தியாகராஜூர் தண்டமான் தேசியர் சின்ன பிள்ளையில தேவாரம்பாடி திருப்பூர் பாடி பின்னர் அந்த தமிழ்சை இயக்கத்துக்கும் பெரிய ஏக்கம் அவர் பாடிய தேவார அவர் பாடிய கீர்த்தனைகள் இவ்வளவு பெரிய புத்தகம் இன்னும் இருக்கு இருக்கு வெளிவந்திருக்கு ஆமா அபூர்வமான பாடல்கள் சந்தம் தேவாரத்தில் அண்ணாமலை வெளியிட்டு இருக்காங்க வெளியே வராம அதனால ஒரு துறையில கெட்டிக்காரனா இருக்கிறவன் இன்னொரு துறைக்கு போனாலும் வாங்க முடியும் எடுத்துக்காட்டு என்ன பண்ணார் சைவ சமயத்தில் சமண சமயத்துக்கு போனார் அங்கேயும் பெருசா இருந்தார் அவங்க அக்காவுக்கு இது பிடிக்கல விபூதி பூசாமல் சுத்திராஷ்டம் போடாமல் இவன் சமண சமயத்துக்கு இது தப்பல்லவா போடுவான் கடவுளே இது உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கனவுல வந்து சொன்னா நான் திருவதிய வீரட்டானது சிவன் திரகவதியே நீ பயப்படாமல் இரு அவனுக்கு வயிற்று நோயை கொடுத்து அவனை திருப்புகிறேன் அப்படின்னு சொன்னானான் அவருக்கு வயற்று நோய் வந்து விட்டது அக்காவை கூப்பிட்டு விட்டார் நான் வரமாட்டேன் இங்க அவனை வேணா வர சொல்லுங்க அப்படின்னுட்டாங்க சேக்கிடார் சொல்லுவார் குண்டர்கள கை விட்டார் கண்டிகை விட்டது இந்த மேல போட்டிருந்த வெண் புடவை ஒன்னோடு சூளை நோய் ஒன்னோடு அங்கிருந்து இங்கே திரும்பி வந்தாரு பார் தெய்வ சேக்கிடாறு பெருமான் இந்த கதையை எழுதி வச்சது சேக்கிடாறு பெருமான் அல்லவா பெரிய புராணம் அவர் இல்லைன்னா கிடைக்குமா இல்லவா தெய்வ நூல் சைவத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்குஷம் அல்லவா பெரிய புராணம் வந்தார் அக்காவை வந்து பார்த்தார் நெடுஞ்சாங்க விழுந்து கும்பிட்டார் அக்கா அப்படின் தம்பி எழுந்திரு எழுந்திரீர் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு பொருள் நிலத்திலிருந்து எழுந்திரு என்று ஒரு பொருள் இந்த பரசமயக்குழியில விழுந்து விட்டாய் அதை விட்டு எழுந்து என்று ஒரு பொருள் கையில் கொடுத்து சிவாயணம் இந்த பூசிக்கோ பூசிக்கப்பா வா என் கூட திருவதியை விரட்டாம் கோயிலுக்கு போகலாம் வா என் கூட அக்கா போனா விடிய காலம் தொடர்ந்து இவரும் போனார் போராசப்படையில் போய் நின்னாங்க பாடப்பா உனக்குதான் பாட தெரியுமே பாடு சிவனை பாடு வயிற்று நோயெல்லாம் போய்விடுவப்பா பிறவி நோயே தீர்க்கக்கூடிய பெருமாள் அல்லவா இவன் இது கேவலம் இந்த வயிற்று நோயா போகாது பாடுப்பா அவர் பாடிய முதல் பதிகம்தான் கூற்றாயின பாரும் அதில் அவர் வயிற்று நோயைப் பற்றி பாடுவதை நாம் படித்து இருக்கிறோம் நான் பாடியும் இருக்கிறேன் பொரு கூத்தப்பா இது என்ன நாடகம் அப்பா இப்படி செய்யற அப்படின்னு என்பது ஒண்ணு இரண்டாவது துன்பத்தில் பெரிய துன்பம் எம வேதனை ஆமா அந்த வேதனையைத்தான் எவனும் தீர்க்க முடியாது பரமசிவனை தவிர அல்லவா குற்றாயினவாரு இந்த வயற்று என்ன யமனைப் போல படுத்துகிறதே சுவாமி கொடுமை பல நான் அறியேன் விளக்க பல செய்தனிய ஒரு கொடுமையும் பண்ணலப்பா ஏதோ இந்த சமயத்துக்கு போன அந்த சமயம் எப்படின்னு தெளிந்து கொள்ளத்தான் போனேன் அவன் காசு கொடுப்பான் பணம் கொடுப்பான் ஓடலியே ஏற்ற அடிக்க இப்போது என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் நிகம்படியே இந்த நோய் வந்துடுதுன்னா என்னென்னு தோற்றுமா எனக்கு தோற்றவில்லை நேத்து மயக்கம் வந்து இந்த மயக்கத்தில் மயக்கம் வந்தது நாலு மணிக்கு நாலு மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் எனக்குறுதி காலம் வந்துட்ட நான் எண்ணினேன் பொறுக்க முடியவில்லை யார்கிட்ட கூப்பிட்டு நான் மயக்கமா இருக்கு என்னை எப்படியாவது டாக்டர் வீட்டுக்கு போங்க எப்போது மருந்து வாங்கி கொடுங்க யார சொல்லுவேன் யார சொல்ல முடியும் வேர்த்து போச்சு கடன் எப்படியோ அப்புறம் டாக்டர்க்கு போனேன் அவன் ஊசி போட்டான் போட்ட ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படியோ வீட்டுக்கு வந்து கரையில தான் படுத்து எனக்கு தெரியும் நாலு மணிக்கு எழுந்து வெநீர் போட்டு குளிப்போமா நினைப்பு வந்தது வெந்நீர் போட்டு குளிச்சேன் உடம்பு தேவையில்ல கந்த கூட்டத்துக்கு போற அளவுக்கு என்னுடைய நிலை இல்லை தமிழ்சி சங்கத்துக்காவது போகும் தெய்வம் மனுஷிய ரூபேண என்று சொன்ன நாம் வடமொழியில் தெய்வம் மனுஷ ரூபேண தெய்வம் தெய்வ ரூபத்திலேயே வராது மனித ரூபத்தில்தான் வரும் அவனுடைய எண்ணம் தமிழ்சத்துக்கு போய் தமிழ்ச்சங்கத்து போனா ஒரு நூறு தெய்வம் வருமே போகலாமே என்று நினைத்தேன் என்னுடைய நினைப்பு ஈடேறவில்லை ஏழைகால் மணி காலையில் கடைசி பஸ்ஸு போய்விட்டது இனிமேல் ஏதாவது வேற ஒரு பஸ்ஸு கிடைச்சி நான் பிடிச்சி பத்து மணிக்கு இங்கே போவோமா என்று எண்ணினேன் எப்படியோ பஸ் ஸ்டாண்டில் வந்தேன் ஒரு பஸ் லேட்டாக வருது மெட்ராஸ் போகிற பஸ் லேட்டா வருதுன்னா தண்ணி இருந்தா வந்தான் எட்டு இருபதுக்கு புறப்பட்ட ஒரு பெரியவர் சொன்னார் எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்று அறியேன் எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்று அறியேன் கங்கை சூடினான் தில்லையிலே தொந்தோம் என்று எங்கோன் அருள் எங்கே நடத்துமோ எங்கே கிடத்து மணி பத்து இருபது இரண்டு ஒரு தேவாரம் உங்களுக்கு நான் பாட செய்ய முடியுமா என்று எண்ணினேன் திருத்தொண்ட தொகை பதினோரு பாட்டு பாடிவிட்டேன் திருநாவுக்கரசு பாடல்ல ஒன்று பாடிட்டு இருக்க இல்லையா அவனுடைய அருள் இல்லாமல் பாட முடியாது நடக்காது அதனாலதான் ஓட்டுவித்தால் ஓடாதாரே பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரேன்னு அப்பர் சுவாமிகள் பின்னால சொன்னார் இதையெல்லாம் உண்மையான உணர்ச்சியில் வந்த பாடல்கள் தெய்வீக உணர்ச்சியில் வந்தது அடிக்கே இரவுல் பகலும் இது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் படியே வயிற்றினகம்படியே துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகைக் கடியில விரட்டான துறை அம்மா தோற்றவில்லையே எனக்கு என்ன என்று தெரியவில்லையே மண்ணில படுத்திருக்கிறோமா தரையில படுத்திருக்கிறோமா பாயில படுத்திருக்கிறோமான்னு எனக்கு தெரியலையே எனக்கே எப்படின்னு சொன்னாக்கருத்தர் எப்படி இருந்திருப்பார் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் முடியுமா முடியுமா இந்த நெஞ்சத்தில காம குரோதங்கள் நினையாத நினைப்புகள் நினைக்க கூடாத நினைப்புகள்லாம் நினைக்கிறேமே அவர் நெஞ்சத்தில் அப்படி இல்லை உனக்கே வைத்தேன் தருவன் இல்லையா இந்த மாதிரி சொல்லு கிடைக்குமா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாவது ஒரு போதும் இருந்தறியேன் முடியுமா முடியாதடா கடவுளே பஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடைக்கி முடக்காகி வந்து என்னை நழிவதனை ஏன் நஞ்சாகி வந்து அழிவதனைன்னு சொன்னார் சுவாமி இதுக்கு ஒரு பெரியவர் விளக்கம் சொன்னார் நஞ்சு கொன்றுவிடும் என்னை கொல்லவில்லை வயிற்று கொல்லலையே என்ன ி வந்து என்னை அலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து அஞ்சேலும் எண்ணீர் அதிக கடில விரட்டான துறை அம்மானே பிரஷ்ஷர் தானே இருக்கு சக்கரதானே குறை இது ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லலை என்ன நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் சுவாமி சொன்னார் பின்னால திருவயாத்தில உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணையும் இல்லை பெற்றவர்கள்லாம் எங்க போய போ எப்போ என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அல்லவா அஞ்சேலும் எல்லாம் துறை அம்மானே சலம்போடு தூப்பம் மறந்தர் ஏன் அந்த வேலையிலேயே அவர் பூசை பண்ணி இருக்கிறார் அந்த பூசையின் பலன்தான் பின்னால் அவர் சவீசமத்துக்கு வந்திருக்கிறார் ஏதோ தவறு அந்த சமயத்துக்கு போனார் அந்த பூசை தான் திரும்பி அவர் இழுத்துக்கிட்டு வந்துருப்பீங்க பூசையின் பலன்தான் அவருக்கு வந்தது இவ்வளவு நானும் அறுபது வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நான் வெளியில வெளியில பாட ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் எனக்கு படிப்பு சரியா போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தொன்னு தேவாரத்தை எப்படி படிக்கிறது எப்படி பாடுறதுங்கிறதுலையே நான் என்னுடைய ஆயுள் கழித்து விட்டேன் ஐம்பத்தொன்னுக்கு மேலே தான் வெளியில் பாடினேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் காசுட்டு பாடினேன் என்னுடைய எண்பத்தி நாலாவது வயசுலமா எனக்கு இந்த தொந்தரவு போன மாசம் கூட திருமூலர் திருமந்திரம் வீடியோ கேசட் எடுத்தான் இந்த தம்பி நல்லா இருக்குன்னு சொன்னா நான் போய் பார்க்கறது எனக்கு இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டேன் இன்னைக்கூட பெரியவர் சொன்னார் எங்கேயோ ரெண்டு கேசட் கிடைச்சது மலேசியா சிங்கப்பூர் என்ன எங்கெங்கயோ வெளிநாடுகள் எல்லாம் இருக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் அதத்தான் அப்பர் சாமி சொல்றாரு சலம்பூவோடு தூக்கம் தமிழோடு ஏன் இன்னைக்கு செய்வ சமயத்தில் இருக்கவங்க இதை எண்ணி பார்க்கணும் வெறும் பாடலை மாற்றம் பாடினா படித்தால் போராது அதை இசையோடு செல்ல பெறணும் இல்லையா ஆமா ரேடியோவை கண்டுபிடித்தான் ஒருத்தன் எனக்கு ஆங்கிலம் மிகவும் தெரியாது நாலாவது வகுப்பு தான் நான் படித்தேன் அஞ்சாவது வகுப்பு நான் மாறின போது என்னுடைய தகப்பனாருக்கு வேலை போயிடுத்து வீட்டோடு வந்து சேர்ந்துட்டான் அவ்வளோதான் என் படிப்பு மார்கோனியனு போன ஒருத்தன் பாடு அவன் என்ன பண்ணான் இந்த ரேடியோவை எலக்ட்ரானில் கொடுத்தால் ரேடியோ என்று வரும்னு கண்டுபிடித்தான் அவன் கண்டுபிடிச்சதுதான் என்று நான் படித்து இருக்கிறேன் இந்த மாதிரி தேவார பாடல்கள் அத்தனையும் இசையோடு வந்த பாடல்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் ஜீவக சிந்தாமணி போன்ற நூல்கள் இசையோடு வந்தது அல்ல இசையோடு வந்தது அப்படியே பாட செய்தால்தான் இந்த சமயத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதற்கு எந்த ஆள் வந்து எந்த பகவான் வந்து இந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ள போறானோ தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தருமபுரத்தில் ஒரு பண்டார் சன்னதி இருந்தார் அவர் தான் அந்த தேவார பாடசாலையை வைத்தார் கிட்டத்தட்ட இருநூறு பிள்ளைகள் அந்த தேவார பாடசாலையிலிருந்து வெளியாகும் இதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை வேலாய ஓதுவார்னு ஒரு பரம மூர்த்தி இருந்தார் அவர் தான் இருநூறு பிள்ளைகளை தயார் பண்ண அவர் செத்து சிவலோகம் போய்விட்டார் அவருடைய நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு யார் பாடினாங்களோ பாடலே தருமபுரம் சுவாமிநாதன் பாடுறோம் பரமேஸ்வருடைய பரங்கருடை மாதிரி கடவுள் காப்பாற்றுவான் என்று சொன்னாலும் நெஞ்சு பொறுக்குதில்லையே பாரதேச நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை அன்னைக்கு அவன் சொன்னதை இன்னைக்கு நான் சொல்லி அழுவுற போட்டோம் பரமேஸ்வரனு கண்ணிருந்தால் செய்வான் விட்டுறேன் நான் என்ன பண்ண முடியும் யா ஆவிம தلمுவடு தூபம் மரந்தரியேன் तमரோடி தெய் பாடல் வரந்தரியேன் நல்லவே and uh, no. நடமாடவில்லை விழு எழுந்தால் என் வேதனையான விலைக்கீடாய் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் மேலே கீழே தரையில தான் படுத்து இருக்கிறேன் வேர்த்து ஒழுகு அப்பர் அப்பர் ஞாபகம் எனக்கு வரல வந்தாதான் சொல்றேன் இப்பதான் இந்த நினைப்பு வரும் இவ்வளவு வேறு வேர்க்குதே மயக்கம் மாத்திரம் போக மாட்டேங்குதேன்னு நினைச்சு அப்புறம் திரும்பி நாலரை மணிக்கு எழுந்துருச்சுதான் போட்டு குடிச்சி பாடினார் அவருடைய வயிற்று வலி போய்விட்டது என்று பெரிய புராணத்தை எழுதுகிறார் சேர்க்கிட பெருமான் கடைசி பாட்டு வரலையும் எனக்கு வலி தாங்கல் என்றுதான் பாடினார் அவர் கூற்றாயினவாறு வலி போய்விட்டதுன்னு எழுதுகிறாரே சேர்க்கிட என்ன ஆதாரம் என்று பார்த்தால் பெரும்பகுதியான பேருக்கு அது தெரியுது தெரிய வரவில்லை தெரியவில்லை கூட சொல்லிவிடுவேன் சேக்கிழார் பெருமான் தேவாரத்தை நுணுக்கமா படித்தவர் சேக்கிழார் பெருமான் பாக்கி பேரெல்லாம் மேலோட்டமாக படித்தவர் திருநாவுக்கரசர் எங்கோ ஒரு மூலையில எழுதி வைத்திருக்கிறார் சூளை தீர்த்து எனக்கு அருள் கொடுத்தான் என்று ஒரு பாடல் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறது இதை எப்படியோ படித்து விட்டார் தெய்வச்சக்கிழார் அல்லவா உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் சொல்றேன் அதை விட இன்னொரு நிறைய சம்பாதிச்சார் அவர் பாஷை தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் சம்பாதிச்சார் இரண்டு மனைவி அவருக்கு சொத்து பத்தெல்லாம் குடும்பத்துக்கு போக மிச்சத்தை தர்மத்துக்கு எழுதி விட்டார் தர்மத்துக்கு எழுதி விட்டார் உயிர் எழுதினார தவிர பச்சையப்புரம் கொஞ்சம் படிச்சேன் நினைப்பு இருக்கிறத சொல்றேன் உங்களுக்கு சொல்றதுல தப்பு இருக்காது கருத்து சரியா இருக்கும் பின்னால குடும்பத்திலே அவர் இறந்து விட்டார் பச்சை பொம்மோதியார் பின்னால குடும்பத்தில் சண்டையில ஹைகோர்ட் போயிடு அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் ஒரு கிறிஸ்டியன் என்றுதான் எனக்கு ஞாபகம் அவர் டிரஸ்ட் இந்த கேஸ் என்ன பண்ணுவான் எப்படி தீர்ப்பு பண்றது பாதி பிரதி பாதி ரெண்டு பாதி ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு விசாரிச்சுட்டான் தீர்ப்பு எப்படி சொல்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் என்ன பண்ண பச்சை மொழியார் தன் கைப்படை எழுதிய உயில் தோ இருக்கிறது ஒண்ணு கோர்த்தனை கொடுத்தான் தர்மம் எப்படி காப்பாற்று பாருங்க தர்மர் சொன்னாராம் தர்மம் என்றும் காப்பாற்றுமே தர்மம் என்றும் காப்பாற்றுமே சொல்லிட்டே இருப்பாராம் தர்மர் காட்டுக்கு போயும் கூட மனைவிய தன் கையுக்கு எதுக்க கண்ணுக்கு எதுக்க புடவையை பிடிச்சி உரியான் தர்மம் காப்பாற்றுமே தர்மம் காப்பாற்றுமே அந்த தர்மம் இந்த உயிரை வாங்கி பார்த்தான் அந்த ஜட்ஜு ஆ எவ்வளவு பெரிய தர்மம் இப்படி எழுதி வச்சிருக்காரு இது ஆகலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜு ஜட்ஜு முயற்சி பண்ண நடக்கணும் இல்லையா கட்டாய் பண்ணி கட்டாயமா தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஒன்று இந்த கமிட்டியில் சொத்த போரா ஒப்படைச்சு பொறுப்பு அந்த கிறிஸ்டியனுக்கு சாரம் என்ன புண்ணியம் பண்ணிட்டா பாத்தீங்களா எத்தனை கோடி பிள்ளைகள் படிக்கிறது இன்னைக்கு ஆஸ்பத்திரி இருக்கிறது எத்தனை கோயிலுக்கு கொடுத்திருக்காரு அவர் இந்த தர்மம் காப்பாற்றப்பட்டிருக்கு இப்போ அந்த பச்சைப்பன் இதுக்கு டிரஸ்ட் இருக்கு அந்த டிரஸ்டுக்கு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு தான் தலைவர் அவன் பண்ண புண்ணியம் இது என்று நான் படித்தேன் மாதிரி கடவுள் அவரை நாவுக்கரசி தூளை நோயில் காப்பாற்றி விட்டேன் முடி கொண்டார் முளை இளவெண் திங்களோடு மூசும் இளநாகும் உடனாகக் கொண்டார் அடி சிலம்பு கலம்பு அடலும் அடங்காத முயலகனை அடிக்கொண்டார் வடியார் கொண்டார் மாலை இடப்பாகத்தே மறுவ கொண்டார் துடி கொண்டார் கங்காளம் தோல் மேற்கொண்டார் சூளை தீர்த்து அடியேனே ஆட்கொண்டாரேன்னு இத்தனையோண்டு ஒரு அற வரியில பாடி வச்சுட்டு போயிட்டார் அவன் இதை சேக்கிர பகவான் நன்றாக பார்த்து விட்டு கூற்றாயினவாறு பாடியவருக்கு சூளை நோய் போய்விட்டதுன்னு எழுதி எவ்வளவு நுணுக்கமான செய்தி பார்த்தீங்களா வேற்று சமயத்தவர்கள் அந்த சமண சமயத்தில் வந்து நீ எங்க சமயத்தில் இருந்தாய் எப்படி நீ இப்படி இந்த சமயத்துக்கு திரும்பி வந்தாய் நீ வந்தது தப்பு அரசு ஒன்ன கூப்பிடுறான் வரியா இல்லையா வரமாட்டேன் குளியல்ல அழகான இசை என்ன அழகான தமிழ் கிடைக்குமா இப்படி ஒரு சொல் இப்படி ஒரு இசை கடவுளே கடவுள் நரகத்தில் இடப்படோம் நடலையில் ஏமாப்போம் பிணியறியும் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் தாமார்க்கும் கூடிய தன்மையான சங்கரன்ன்குடை ஓர் காதிற்கும் மார்க்கே நாம் என்றும் இழ வடி இணையே குறுகினோமே நான் ஒரு காலத்துல சினிமா பாட்டே பாடிட்டு கிடந்த பொழுதுபிடுச்சு பொழுது போனா சினிமா பாட்டே பாடி அதுலயும் எம் கே தியாகராஜ பாவ பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்துடும் போதி நீலே தேவாமதமா பாடினார் இந்த சினிமாவில் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன் ஒரு சாமியார் பார்த்தார் செல்ல பேர் கோபாலுன்னு ஒரு பேர் டே கோபாலு என்னடா இந்த சினிமா பாட்டெல்லாம் பாடி தேவாரம் பாடுறா தேவாரம் பாடுறா தலை தலைன்னு அடிச்சுக்கிட்டாரு கேட்டேனா நான் கேக்கலையே எத்தனையோ ஆண்டுகள் சொல்லி சொல்லி பார்த்து அவர் அழுத்து போனார் அப்பவும் விடல அவர் கடைசியாக ஒரு நாள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு ஆறு மணிக்கு கோபாலு தேவாரம் பாடுறா அப்படின்னு சொன்னார் தெரிந்து சொன்னோ தெரியாமல் சொன்னோ கடவுளுக்கு தான் தெரியும் தேவாரம் பாடுறேன் சாமி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் ரெண்டு ஏழு நாப்பத்தி ரெண்டு ஆமா அன்னையில இருந்தா நான் தேவாரத்துக்கு வந்தேன் அடியோட சினிமா பாட்டெல்லாம் விட்டுவிட்டு இதுக்கு வந்தேன் வந்ததுனால தவறு ஒன்றும் இல்லை தெய்வம் என் பேரை நாடு பூரா பரப்பி விட்டது இல்லையா இந்த வெறும் உடலை தேவார உடலாக ஆக்கிய பெருமை பரமசிவனுக்கு உண்டு வல்லவா ஆம் அவன் அவனுடைய செய்கை அது இல்லையா இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு சுவாமி நீங்க வரலன்னா எங்களை பிடிச்சு உதப்பான் உங்களால நாங்க உதவாங்கணும் அப்படின்னு சொன்னான் இந்த காவற்காரர்கள் என்னால யாரும் தும்பப்பட வேண்டாம்டா சில்ட்டர் என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் இருநிலியமக்கு எதிராக சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் சிவபெருமான் திருவடியே சேர பெற்றோம் ஒன்றினார் குறையுடையோ அல்லோம் அன்றே உருமணிய அரசர் ஒளிந்துட்டு ஓடிப்போனார் ஒன்றினார் தலை மாலை அணிந்த பன்னெண்டு மணிக்கு முடிச்சிருவேன் நாளைக்கு முந்தி விடிய காலம் நாலு மணிக்கு பாத்ரூம் பாத்ரூம் பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்து மேல ரெண்டு மாத பூனை குட்டி ஒன்னும் உட்காந்து என்ன பார்த்த உடனே அதை அதறி பதறி போய் அங்க இங்கும் ஓட பார்த்தது ஓடிச்சு தவறி போய் உள்ள விழுந்து அது உள்ள விழுந்தத நான் காதல கேட்டேன் ட்டி விழு புத்தி கலஞ்சி போச்சு விடிய காலம் நாலு மணி நான் என்ன பண்ணுவேன் நாப்பது அடிங்கீழ இருக்கு தண்ணி எனக்கு என்ன பண்றது ஐயோ பூனை குட்டி உள்ள விழுந்துட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு மெதுவாக போய் என் வீட்டுக்காரியை கணத்து கிணத்துக்குள்ளதை போன குட்டி விழுந்துடுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு நல்ல புத்தியில் அங்கேருந்து வந்து ஒரு பலகையை கட்டி உள்ளே விட்டாங்க விடிய காலம் நாலு மணிக்கு பேட் லைட் அடிச்சா அந்த லைட்டு கீழே தெரிய மாட்டேங்குது நாற்பது அடிக்குரியாது நல்ல காலம் உயிர் இருக்கணும்னு கடவுள் படைத்திருக்க ஏறி உட்காந்து இருக்கு முந்தி அப்படி ஒரு தூக்கி இருக்கிறோம் மெதுவா தூக்குன்னா சரி இதுக்கு வெயிட்டா இருக்கு பூனை அதுல உட்காந்துருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு லைட் அடிச்சு பார்த்தா அது கருப்பு பூனை குட்டி பார்த்தா உட்காந்துருந்து ஏ அப்படியே உட்காந்துடுறா அப்படியே உட்காந்துடுறான்னு சொல்லிட்டு மெதுவா தூக்கணும் முன்ன ஊர் பூனை அப்படி தூக்கும் போது முக்கால் வாசி வந்ததுக்கு உள்ள குதிச்சு மறுபடியும் அப்புறம் சுரப்பட்டு தூக்கணும் இந்த மாதிரி குதிச்சு துளைச்சிட போகுதுன்னு கூட்டமா பேத்தாம அப்படியே உட்காந்துருந்து வந்து ட்டி மே வர்ற வில உயிர்ல நான் போய்தானே இந்த பூனைக்குட்டி பயந்து போய் உள்ள குவிச்சு என்னால தானே அது போயிடுச்சு ஒருவேளை நான் பைத்தியமா போயிருந்தாலும் போயிருப்பேன் உயிரோட இருக்கு இப்போ மறுபடியும் அந்த அந்த திக்க மேலேயே ஏறி ஓடுது ஆயுள் அதுக்கு நிறைய இருந்ததுன்னா இருக்கட்டும் போட்டும் நாம என்ன பண்ண முடியும் உயிரை காப்பாத்தானே தவிர நாம அல்ல அல்லவா அப்படின்னு விட்டுட்டேன் காலையில கூட இருக்க ஓடிட்டு கருப்பு அந்த மாதிரி என்னால நீ அடி வாங்க வர்றேன்னு போயிட்டார் இதுதான் ஜீவகாருண்யம் இதற்கு வடலூரார் ஜீவகாருண்யம் மனித நேயம் பசி ஆற்றுதல் இரவு வேலையிலே ஐயோ பசிக்குது சொல்லுவாங்க உள்ளம் பதைத்தேன் துடித்தேன் அப்படி எழுதிருக்கிறார் எத்தனை பேர் பட்டினி கிடந்து சாகுறான் யாராவது திரும்பி பார்க்கிறாங்களா வடலூரார் சொல்ல உயிர் துடித்தேன்பையை கட்டிய அவர் தர்மசாலையு கட்டினார் சொல்றாங்க சாப்பாடு போடுறாங்க காலையில் ஒரு தமிழர் கஞ்சி மத்தியான சாப்பாடு காத்து சாப்பாடு போடுற சொன்ன இதுதான் தர்மம் இந்த தர்மத்துக்கு ஈடு உண்டா திருமூலர் சொன்னார் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலாத அன்பே சுபமாவது யாரும் பூனைக்குட்டி உழைச்சுக்கிட்டதுன்னு சொன்ன உடனே அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவு இல்லை இந்த பைத்திகார பூனை இப்பவும் அந்த கணக்கு ஏறி ஓடுது கடவுள்கிட்ட சொல்லிவிட்டேன் ஒரு நான் காப்பாத்தி இனிவே காப்பாத்த வேண்டியது பொறுப்பு விட்டுட்டான் என்னான்னு நீ அடி வாங்க வேண்டாம்டா நான் வர்றேன் போனார் அவன் கேட்டான் சாமணன் மணி என்னப்ப இந்த பத்து நிமிஷம் இருக்கா நாவுக்கரசரை சொல்றேன்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க சைடுல இதெல்லாம் சொன்னாத்தான் அது கொஞ்சம் புரியுங்கிறதுக்காக சொல்றேன் நாவுக்கரசர் தேவார பூரா கேசட் சீடியில் இருக்கு உங்களுக்காக தான் பாடி வச்சிருக்கேன் நான் போனாலும் நாற்பது வருஷத்துக்கு இந்த சீடி இருக்கும் கேளுங்கள் படியுங்கள் வாழு சொல்ல சமுதாயத்துக்கு என்னைய ஒரு மனிதன் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி போறான் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போறான் அதுக்காக வேண்டி சுண்ணாம்புக்களவை அதுல தூய் போடுவான் இந்த அநியாயம் உண்டா இந்த அக்கிரமும் உண்டா அந்த காலத்துல இதை கேட்கறதுக்கு ஒரு துணை சுண்ணாம்பு கால வாயில தூய் போட்டா யார் நாவுக்கரசனால்தான் இந்த சமுதாயம் ஒழிந்தது சுண்ணாம்பு கால வாயில போட்டு ஏழு நாள் கழிச்சு திறந்து பார்த்தானு ஏழு நாள் கழிச்சு ஆயிரம் ஆயிரமா பாடல் பாடி வைத்த ஒரு பரம்பொருளை சுண்ணாம்பு கால வாயில போடுவீங்களா அந்த சுண்ணாம்பு கால வாயில் இருந்த வெந்து குண்டே இருந்து இதை பாடியிருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற சைவ சமயத்தில் இருக்கவன் நினைச்சு பார்க்கிறானா சுண்ணாம்பு காலவாயில இருந்து இப்படி ஒரு உபதேசம் பண்ணினாரு அவன் சிலுவையில அடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சிலுவையில் அடிச்சது மாதிரி ஒரு பலகை போட்டு சிலுவையில அரைபட்டு அந்த சமுதாயத்தை காப்பாத்தி வச்சானே ஒரு புண்ணியமான் அவன் இன்னைக்கும் கொண்டாடுறானே காலவாயில தூய் போட்டான் இன்னைக்கு வீர கும்பிடுவதற்கு எவனும் இல்லையே கடவுளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மாசில் வீணையும் மாலை மதியம் மதியமும் மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே ஈதம் எந்த இணையடி நீழலே இப்படி ஒரு வேதம் கிடைக்குமா இப்படி ஒரு செயல் கிடைக்குமா தமிழால என்ன நடக்கும்னு ஒரு சைவன் கேக்குறானே நெஞ்சிருக்கா உனக்கு தேவாரம் தெரியுமா உனக்கு தேவாரம் படிச்சிருக்கியா நமச்சிவாய விஞ்ஞானமும் கல்வியும் அடுத்த பாட்டு இத படிச்சுமா உனக்கு தமிழ்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கிறேன் நீ தமிழ் பாட்டு என்ன செய்யும்னு நீ கேக்குறிய கேட்க முடிஞ்சுதா உனக்கு நாக்கு இருக்கா உனக்கு வாக்கு இருக்கா எப்படி கேட்டேன் நமச்சிவாயமே ஆனா இயேசு கிறிஸ்தா இப்ப பாட்டு பாடி வைத்தாருன்னு இல்ல இவர் பாடி வச்சது இருக்கே ஞானம் உங்கள்வியும் நம் நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே கொண்டரன் பொன்னடி போற்றினார் நாக்கை கொண்டரன் நாம் நவிழ்கிறார் வாக்கைக்கே இறை தேடி அறமந்து காக்கைக்கே இறையாக கழுவனே வாட்டவாயும் நினைக்கப்பட நெஞ்சும் காட்ட சென்னையும் காலமே இசைப்பாடலா பாடி வைத்தாரே இன்னைக்கு இருக்கே இந்த பாட்டு அந்த உயில் இருக்கிறதே இந்த உயில் இருக்கும் போதே என் வீடு இல்லைன்னு சொன்னாக்கா உங்க வீடு இருக்கு உங்க வீட்டு உயில் உங்க கையில இருக்கு ஒருத்தன் வாசப்படியில வந்து இந்த வீடு உனக்கு சொந்தம் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போல போவீங்களல்லவா இந்த பாட்டு கையில இருக்கும்போது தமிழ் பாட்டு என்ன பண்ணும்னு ஒருத்தன் கேக்குறானே இதை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு மனசு வந்தது சிவன் காப்பாத்துவோம் சைவ சமயத்தை சிவன் காப்பாத்துவான் தேவாரத்தை சிவன் காப்பாத்துவான் சிவன் காப்பாற்றுவான் வயசு என்ன காப்பாத்திருக்கியாவது சோறு போட்டு என்ன காப்பாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியோட நான் வேலையை காலி பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்னு தர்மூரம் நடத்த விட்டு இந்த நாற்பது வருஷமா நான் சாப்பிட்டு தானே இருக்கேன் அந்த தேவாரம் தானே என்னை அந்த தேவாரம் தானே இன்னைக்கு நாடு பூரா என் பேரை நிலைபுரித்து வச்சது கல்லுல போட்டு கல்லுல கட்டி கடல்ல போட்டான் வேதியன் ஏதோ யாரையோ தவறா எழுதிட்டான் இந்த தினகரன் பேப்பர்ல தவறாம எழுதிருக்கலாம் பேரையும் அப்படிங்கறத அப்புறம் பார்த்தோம் அது கோர்ட் தீர்ப்பு சொல்லும் கொன்னது கொண்டதுதான் செத்து போனது செத்து போனது தான் இல்லையா ஆமா இவரை கட்டி கடல்ல தூங்கி போட்டான்களே பாபிகள் அந்த கல்லு புழைக்க வச்சதுன்னு அந்தண்ட சேகர எழுதியிருக்கிறாரே உனக்கு தெரியலையா உன் அறிவுக்கு அது படலையா சொற்றுனை கவுளைன்னு ஒரு ராகம் இருக்குன்னு சொன்னா அது இந்த பாட்டுலதான் இருக்கு என்ன அழகா பாடி இருக்கா தெரியுமா அது நான் சங்கீதம் கர்நாடக மியூசிக்கும் படிச்சேன் அண்ணாமலை சுற்றுல நாலு வருஷம் படிச்சேன் தேவாரம் படி வெறும் தேவாரம் படிச்சு நான் வந்து வன் திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலிற்பாட்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயவே எனக்கு துணை நமச்சிவாய மந்திரம் தான்டா எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போயும் கூட உனக்கு தெரியலேன்னு சொன்னா இது என்ன பாகோங்கிறது தான் எனக்கே புரியல மீண்டும் சொல்லுவேன் சைவ சமயத்தை கட பரமசிவன் காப்பாற்றுவான் தேவாரத்தை பரமசிவன் காப்பாற்றுவான் தேவார ஓதுவார்களை பரமசிவன் காப்பாற்றட்டும் என்று வேண்டிக் கொண்டு திருநாவுக்கரசவாரம் இன்னைக்கு நாலாயிரம் பாடலுக்கு மேல் இருக்கிறது இந்த நாலாயிரம் பாடலும் நான் கேசட்ல பாடியிருக்கேன் கடவுள் பாட வச்சிருக்கெல்லாம் வாங்கி போட்டு கேளுங்கள் உங்களுக்காகத்தான் நான் சிரமப்பட்டு பாடி வச்சிருக்கேன் எனக்குத்தான் தெரியுமே எனக்கு தான் தெரியுமே நான் பூரா படிச்சிருக்கிறேன்னே தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் பாடி வச்சிருக்கேன் கேளுங்கள் என்று சொல்லி நாவுக்கரசரை ரெண்டு ஒரு பதியும் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நான் நினைத்து கொண்டு நான் இங்கே உள்ளே வரும்போது ஒரு பெரியவர் சொன்னார் ரெண்டு ஒரு திருவாசகமாவது சொல்லுங்கள்னு முடியாது என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன் ஐயோ முடியாதுன்னு சொல்லிவிட்டோமே அவர் வருத்தப்பட்டிருப்பாரேன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் நான் அவருக்காக ரெண்டு திருவாசகம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல் நமக்கு இடம் கொடுத்த இந்த அண்ணாமலை செட்டியார் பரம்பரை வாழ்க தமிழை வாழ்க தமிழிசை சங்கம் வாழ்க என்று வாழ்த்து விட்டு இந்த நாடு வாழ்க இந்த நாட்டு மக்கள் வாழட்டும் மழை நிறைய பொழியட்டும் ஜனங்கள் நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்து ஒரு பஞ்சாச்சரம் சொல்லிவிட்டு நிறைவேற்றிக் கொள்வேன்னை கடவுள் இந்த மயக்கத்திலேயே பாட வச்சானே அவன் கருணையை என்ன என்று சொல்லுவது விழுந்துடாம தானே உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா என்று சொல்லிவிட்டு இரண்டு திருவாசன் சொல்லிவிட்டு பஞ்சாட்சம் சொல்லிவிட்டு தமிழ்ச்சங்கம் வாழ்க தமிழ்ச்சங்கத்தை கோடி கோடியாக கொட்டி வைத்த அண்ணாமலை செட்டியார் பரம்பரை வாழ்க என்று நான் வாழ்த்து விட்டு நம்மளால முடியுமா ஒரு ஜன்னல் வைக்க நம்மளால முடியுமா முடியாதே அண்ணாமலை செட்டியார் இவளது இது கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி விட்டார் இறந்து விட்டாங்க அவருக்கு பின்னால வந்த முத்தையா செட்டியார் எனக்கு மிக வேண்டியவர் முத்தையா செட்டியார் அவர் செத்து போனதுக்கு அப்புறமா அடையாளத்துக்கு போனேன் விடிய காலம் ஆறு மணிக்கு ஒருத்தர் இல்ல வீட்டுல இந்த ஆட்சிகள் தான் உட்கார்ந்துருந்தாங்க நான் பாடுறேன்னு சொன்ன அந்த உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த முத்தையா செட்டியார் தலைமாட்டில் தேவாரத்தை கேட்டவனாச்சியே நீ இன்னைக்கு மல்லாந்து படுத்திருக்கியே அப்படின்னு சொல்லி சிவபுராணம் பூரா அவரு தலைமாட்டன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த புண்ணியவான் தான் இத கட்னவர் பின்னால அவருடைய தம்பின்னு நினைக்கிறேன் சேமரன் செட்டியார் அவர் காப்பாத்தினார் அவருடைய பிள்ளை ஏசி முத்தையா அவர்கள் இதை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் தேவாரம்லாம் சொல்லி குழுக்க ஆமா தொழில் அதிபர் தானே தேவாரம் வச்சிருக்க ஒரு பாலை நடத்துற வாசன் சொல்லுவேன் இன்றும் உண்டோம் என்றே நன்றே செய்வாய் விளை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே இணையா திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து உடிந்தேன் அணையார் உணற்றில்லை அம்பலத்தினாடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாம் ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் and I'm